நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் மூன்று வெங்காயம் ஒன்று மூன்று கலர் கேப்சிகம் தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு மஞ்சள் படி அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கால் கிலோ பிரஸ்ட் பீஸ் போன்லெஸ் சிக்கன் கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு மயோனஸ் தேவையான அளவு ஊறுகாய் ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் ஒரு கப் லெட்யூஸ் லீவ்ஸ் அல்லது இடியாப்பம் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் கோதுமை மாவை நல்லா ஜலிச்சு ஒரு பவுலில் எடுத்து கொட்டிவிட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்துப்போம் எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அது பசிஞ்சு துணி போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை ஊற வச்சிருவோம் நம்ம வந்து மைனஸ் இருக்குல்லையா அந்த மைனஸ் வந்து நம்ம வீட்டில் என்ன ஊருகாயிருக்கோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளைண்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுருவோம் இந்த காட்டி ரோலுக்கு மேலே தடவுறதுக்காக அது அது ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்புறம் டிப் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருவோம் டிப் வந்து கெட்டி தயிர் வச்சுருக்கோம் அந்த கெட்டி தயிரில் தயிருக்கு ஏற்ற ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துட்டு ஒரு பிஞ்சு சுகர் கலந்துட்டு இந்த அரை ஸ்பூன் சீரகுத்தூள் போட்டு அது ஒரு மிக்ஸ் டிப் மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் இப்போது சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருவோம் வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கலாம் கேப்சிக்கம் ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருவோம் ஜூலியன்ஸ்னால் வற்றி குச்சி மாதிரி நீட்டு நீட்டா அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம் அப்போ பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருவோம் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் குறைஞ்சதும் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் குறைஞ்சதும் கடுகு போட்டுலாம் கடுகு புரிஞ்சதும் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வதக்கினதும் கேப்சிக்கம் போட்டு வதக்கிப்போம் கேப்சிகம் சீக்கிரம் எழுந்துடும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிப்போம் தக்காளி வதக்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ராஸ் போக அதை வதக்கிட்டு உப்பு ரிசி ரிஷ்கேற்ற மாதிரி போட்டுவிடுவோம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி மிளகாய் தூள் தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் பீசஸை போட்டுடுவோம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விடணும் விட்டுட்டு மூடி போட்டு வேக விடுவோம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் நிறைய ஊற்றம் அந்த சிக்கனே தண்ணி விடும் நல்லா கலந்துட்டு நல்லா வேந்ததும் அந்த கடைசியாக கொத்தமல்லி தழியும் கருவேப்பிலங்கிளி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அந்த சப்பாத்தியை ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாவு பெஸ்ட்டு வச்சிருக்கோம்லேயே அது ஊறினால் அந்த மாவு எடுத்து நல்லா தட்டி ஸ்டவ் பற்றி தவா வச்சிடலாம் தவா காய்ஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் விட்டு அந்த சப்பாத்தியை ரெண்டு பக்கமாக போட்டு எடுத்தோன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுப்பாபான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி அந்த சப்பாத்தியை எடுத்து வச்சுட்டு ப்ளேட்டில் வச்சுப்போம் மேலே அந்த மைனஸ் ஊறுகா கலந்துருக்கோல்லையா அந்த மைனஸ் ஊருகா மிக்சரை எடுத்து மேலே சப்பாத்திக்கு மேலே தழுவிடுவோம் தழுவிட்டு அதுக்கு மேலே இந்த லெட்டியூஸ் லீவ்ஸை இல்லைனா இடியாப்பம் நூடுல்ஸ் அடிச்சிருக்கோம் அதை எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேப்சிகன் சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம்லையோ அதை எடுத்து நூடில் வச்சுருவோம் வச்சுட்டு நல்லா அந்த சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கலாம் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இந்த ரோலை வந்து தொட்டு சாப்பிட அந்த தயிர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா தயிர் உப்பு சர்க்கரை சீரகத்தூள் போட்டு அந்த டிப்பில் தொட்டு சாப்பிட சூப்பாவாக இருக்கும் சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கேப்சிகம் சிக்கன் காட்டி ரோல் தயார் இது எல்லாருக்கும் பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்